ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமத்தீனீந்திரிமா ஜுவீன்விஷையே இகவன் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானத்தை புகழ்வதற்காக பன்னெண்டு விதமான யஜ்யத்தை பற்றி இங்கே உபதேசம் பண்ணுறார் முதல் யஜ்யம் பிரம்மஜான யஜம் பிரம்மஜான யஜ்யம் என்பது ஆத்மாவை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது உபனிஷத்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்து ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அந்நியம் கிடையாது பரமாத்மாவினுடைய தோற்றந்தான் ஜவாத்மா பிரான் கடவுளாகவும் உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறது புரிஞ்சுகிறது ஆக இந்த பிரம்ம ஜான யஜ்யத்தை அதிகாரிகள் பண்ணுகிறார்கள் அந்த தகுதியை பெறுவதற்காக பலவிதமான யஜ்யங்களே ஒவ்வொருவரும் கடைபிடிக்கிறார்கள் ஆக நேற்றுக்கு இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியை முதல்ல எடுத்துக்கணும்னு சொல்லி பிரம்மஜான யஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ரெண்டாவது கர்மயோகிகள் தேவர்களுக்காக தேவதைகளையெல்லாம் குறித்து பண்ணக்கூடிய ஹோமங்களைத்தான் தேவயஜம் என்று குறிப்பிடுகிறோம் ஆக கர்மயோகிகள் தேவயஜம் செய்கிறார்கள் ஞான யோகிகள் பிரம்ம ஜான யஜத்தை செய்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் இன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய ஸ்லோகத்தில் ரெண்டு யஜ்ஞம் ஒன்று இந்திரிய சம்யம யஜ்யம் இன்னொன்று விஷய கிரகண யஜம் இந்திரிய சம்யம யஜ்யம்னு சொன்னால் சம்யமம்னு சொன்னால் கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடுங்கிற நெருப்பில் இந்திரியங்களை அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஸ்ரோத்திரம் தொக்கு சக்ஷுகு ரசனா கிராணம் சொல்லுகிற பஞ்சஞானேந்திரியங்களை கட்டுப்பாடுங்கிற நெருப்பில் ஹோமம் செய்கிறார்கள் அதனால் இந்திரியங்களெல்லாம் கட்டுப்பாடுறது ஆக இதுக்கு பேரு இந்திரிய சம்யம யஜம் இதை சிலர் கடைப்பிடிக்கிறார்கள் இது என்ன பண்ணுறதுன்னா வெளியில் தள்ளி போய் ஊரில் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உள்ள மனசுக்கு கொடுக்காம கட்டுப்பாடாக இருக்கிறது புலநடக்கம்னு சொல்கிறோமே அதுதான் புலநடக்கத்தை தான் யஜ்யமாக இங்கே ரூபகம் பண்ணுறார் உருவகப்படுத்துகிறார் பகவான் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் விஷயங்களை இந்திரியங்களில் ஹோமம் பண்ணுகிறார்கள் அஞ்சு ஹோமகுண்டம்னு நினச்சிக்கோங்க கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாம் அஞ்சு விதமான ஹோமகுண்டங்கள் அதில் கொடுக்குற விஷயம் இருக்கே பார்க்குறது கேட்கறது முகர்றது சுவைக்கிறது தொட்டு உணர்கிறது இதெல்லாம் தர்மமாக அனுபவிக்கிறார்கள் சில பேர் அனுபவிக்கிறதே கிடையாது கட்டுப்பாடு எனக்கு எதுவும் வேண்டாம் என்னை உடம்பை காப்பாற்றிக்கணும் சாப்பிடணும் அது மாத்திரம் இல்லை எனக்கு இந்த கண்ணால காட்சிகளை பார்க்குறது காதால் கேட்குறது பாட்டு கேட்கறது மனசுக்கு இனிய காட்சிகளை பார்க்கறது சுவையான உணவுகளை சாப்பிட்றது அதெல்லாம் வாண்டாமுங்கிறவர்கள் முதல் கூட்டம் சம்யமாக சம்யம யஜம் பண்ணுகிறவர்கள் ஆனால் ரெண்டாவது குரூப் வந்து இந்திரியங்களை பயன்படுத்துகிறார்கள் தர்மமாக விஷயங்களையெல்லாம் கொடுக்கிறார்கள் ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் ராகத்வேஷ்து விஷயான் இந்திரியைச்சரன் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் ஸ்தித பிரஜ லட்சணத்தில் பார்த்தோம் ஆக ரெண்டாவது யஜம் விஷய கிரகண யஜம் விஷயங்களையெல்லாம் இந்திரியங்களில் ஹோமம் பண்றது புலநடக்கத்தையே ரெண்டு விதமாக இங்கே பகவான் உபதேசம் பண்றார் இந்திரிய சம்யம யஜத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் இதுதான் ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி சம்யமா அக்னிஷு ஜுஹ்வதி அந்த அந்நியன்னா சில பேர்னு அர்த்தம் ஒரு சில சாதகர்கள் புலநடக்கத்தை பயிலுகிறார்கள் அப்படிங்கிறத இப்படி சொல்கிறார் அந்நே யோகினாக அன்னியே சாதகாக ஸ்ரோத்ராதீனி காது முதலான இந்திரியங்களை இந்திரியாணி சம்யம அக்னிஷு சம்யமம் என்கின்ற அக்னியில் ஜுஹ்வதி ஹோமம் செய்கிறார்கள் கட்டுப்பாட்டை பழகுகிறார்கள்னு அர்த்தம் அந்நே சாதகாக வேறு சில சாதகர்கள் சப்தாதீனு விஷயான் சப்தம் முதலான விஷயங்களை எல்லாம் இந்திய அக்னிஷு ஜுஹ்வதி இந்திரியங்கள் அப்படிங்கிற அக்னியில ஹோமம் செய்கிறார்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தொடர்ந்து படிப்போம் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் ஸ்ரோத்ராதீனீந்திரியான் எண்ணியே சம்யமாக்ஷுவதி